வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் தக்கன் மகப்பெருபடலம் ஆங்கு அவன் தேவியான அருந்ததி கற்பின் மிக்காள் வாங்கிய நுசுப்பின் நல்லாள் மறைக்குடி என்னும் நாமத்தாள் பூம் கமலத்து புத்தேல் பொன்னடி தன்னில் வந்தாள் ஓங்கு தொல் உலகுக்கு எல்லாம் ஒரு தனி முதல்வியாள் சே இழையவளு செறிந்து புள்ளியே மீ உயர் கமலமேன் விரிஞ்சன் காதலன் மாயிரும் பணிபதிமணிகள் ஏன்றென ஆயிரம் மைந்தரை அருளினான ரோ அப்பெரு மைந்தர்கள் ஆயினோர் நூல் விதிமுறையின் நாற்றியே செப்பருமரைகளின் திறமும் பின் இப்பரிசு ஒன்றினை இசைத்தல் மேயினான் நல்லதோர் மானதம் நணுகி நீவீர்கள் எல்லிரும் ஈசனை எண்ணி நோற்றிய பல்லுயிரும் தரும் பரிசு பெற்றவன் செல்லுதீரால் என செப்பியேவினான் ஏயின காலையில் இறைஞ்சி மைந்தர்கள் போயினர் மானத பொய்கை புக்கனர் ஆயிடை படிந்தனர் அரனை உன்னியே மாயிறு நோன்பினை ஏற்றி வைகினார் நேரரையின்னம் நெடிது நோற்புழி நாரதன் என்பவன் நண்ணியாயிடை வாரியுள்ளாற்றவும் வருந்துகிறாள் காரியம் யாவது கழருவீர் என்றான் என்னும் முனிவ கேள் யாங்கள் நல்கிடும் முன்னுர நல்குவான் முயன்று முக்கணான் தன்னடி உன்னியே தவத்தை ஆற்றுதும் அன்னதும் எந்தை தன் ஆணையால் என்றார் அறிந்திடுமுனிவரன் அதனைக் கேட்டலும் செறிந்திடுகரத்தொடுசெம்கை தாக்குற எரிந்தனன் நகைத்தனன் இது கொள்கீசனால் பெரும் பரிசே என பின்னும் கூறினான் ஆர்வம் செய்திரோ சிறப்புள அருந்தவம் செய்து நீர் இனி உறப்படு கதிமுறை உரைப்ப பிறப்புளது இடருளதன்றி பின்னரும் இறப்புளதது நுமக்கு இனியதாகுமோ இன்று நீர் வெகியதற்று நான் முகன் தன்றலை ஐந்தினில் ஒன்று சங்கரன் பொந்திகள் கரங்கொழப் புகுந்த தீமையும் நின்றதோற்பழியையும் நினைக்கிலீர்கொலோ என் நல்லது இறையவரில்லை யார்க்கும் யான் உண்ணவன் என்று நான் முகத்தன்மாலொடு பல்நடுநாள்மற்பயின்று சோதி கண்டு அந்நம்மது ஆனதும் அறிந்தில் கொலோ நேயம் எண்ணுற்று என நினைந்த கண்ணுதல் நாயகன் விதித்திட நம் இல்லையாவையும் மாய என்று அகந்தையுற்று அமர்வன் நன்னவன் மாயம் என்று உரைத்திடும் தலையின் வன்மையால் கற்றொடுமுழுது உயிர் படைக்கும் பான்மையால் பெற்றிடும் பயன் எவன் பெருமை அல்லது நல்தவ முனிவிர்கள் நன்கு இது என்று ஒரு பொந்தம் பூட்டலாகுமோ எத்துணை எத்துணை இன்பம் வேண்டுநர்க்கு அத்துணை அலக்கண் வந்தடையும் ஆங்கது மெய்த்திரம் நீவிரும் விதியின் நெற்றிரேல் கைத்துரு துயரணும் கடலில் சார்திரா அன்றியும் ஈசனை அயர்த்தியாம் இறை என்று உளம் உன்னுதீர் இசைவில் தீவினை மன்ற உம் ஆற்றுதீர் மயக்கம் கொள்ளுதீர் ஒன்றிய பேர் உணர் உருவிப்போதிரால் வீட்டிடும் இச்செயல் வீடு சேர்த்தர மூட்டு ஒரு நிலை கொடு முயன்று கூடுதீர் ஈட்டுருநல் நெருக்கி ஐவது ஒன்றினை காட்டியே இணைத்தன கழறல்லாகுமோ அற்றமில் தவம் புரிந்து அறிய வீட்டினைப் பெற்றவர் பெறுவதாகியே குற்றவரளப்பிலர் உலகில் சில சில மற்ற அவர் தமது இயல்வகுப்ப கேள்வினோ சுற்றமது அரணடி தொண்டர் அல்லது மலர்களேயலால் பற்றிலர் சாலவும் இனிய பண்பினர் குற்றமதகன்றதோர் கொள்கைமே நேசமுற்று அடைபவர் நினைப்பின் நீக்கரும் ஆசரு தருள் பொழி அறிவின் மேலையோர் ஈசனைஞ்சரியதோர் பெருமை எய்தினார் ஆதலின் அவராயின் உற்றிடு மேதக நெறிவுரியி வீடு சேருதீர் ஏதமில் பெற்று வெறுை பெண்ணீர்ந்தாதை தன் பணியினை தவிர்தீர் என்னவே அந்தமில் வீடு பேறு அடையும் ஊழ் உடை மைந்தர்கள் ஓர் புடை வந்து தேர்வுரா தந்தை சொல்லினும் இது தக்கதே எனப் புந்திக் கொண்டு அடிகளை வணங்கிப் போற்றினார் போற்றும் மைந்தரைப் பெரும் புறம் தழியரன் புகழ் சாற்றி வீடு வெக்கு உரும் தவத்தினோர்கள் நிலையினை தேற்றி மந்திரங்களும் செயற்கையும் புடர்த்தியே மாற்றினன் தொல்லுணர்வு தன்னை மற்ற உண்மை உதவினான் வேறு உண்மை உதவல் செய்து விதியின் அடி வேத நூல் முறை புரிந்து குமரர் யாரும் இன்னணம் ஏறி இல்மாதவங்களாற்றி எல்லை தீர்ந்த முத்தியில் சேரீர் என்று முனிவன் ஒல்லை சேன் எழுந்து போயினா போகுநாரதற்புகழ்ந்து பொன்னடித்தலத்தின் மேல் ஓகையோடு தாழ்ந்து முன் உணர்த்து பான்மை உன்னியே மோக மாதியான தீமை முழுது மாற்றி மோனிகள் ஆகிமைந்தவரும் அங்கள் ஆற்றினார் அரும் தவம் அரும் பலவும் ஆற்றி அவர்கள் வீடு சேர்தலும் இருந்தவம் புரிந்ததக்கன் இளைஞர் பெற்றி இன்னமும் தெரிந்ததில்லை என்று சிந்தை செய்து போத உணர்வினால் பொருந்த நோக்கலுற்றவட்புகுகுந்தபான்மையை கண்டனன் மானதடத்தின் ஊடு மாற்றரும் தவத்தராய் மோனமுற்ற சிறுவர் பாலின் முன் நிவந்து நாரதன் ஞானம் முற்றும் போதி என் சொல்லவை எது என்று மாற்றியே மேல் நிலை கண் மீண்டும் மின்படர்ந்து போயினான் மிக்கமைந்தர் அவன் உரைத்த விதியின் நின்று வீடு பேரு ஒக்களோடும் மேயினார்கள் ஒருவர் இன்றி மக்கள் இன்று என தெரிய வருத்தம் முற்றிருந்திடும் தக்கன் மற்றும் ஆயிரம் தவச்சிறாரை உதவினான் பெற்றமைந்தரை தழி பிறகு காமர் மீச்செல அற்றமில் சிறப்பின் யாவும் நல்குவானால் தவம் செய்து அணை தீர்மானத்தில் என்ன வேட்டமைந்தாள் கிழிய தங்கள் சென்னியில் சூட்டி ஏவல் போற்றி அன்ன தூமல தடத்திட ஈட்டமோடு சென்று தவம் புரிந்தனர் காட்டில் உள்ள கயமுனிக் கணங்கள் அம் கண் உற்று என ஆன காலையில் மைந்தர்கள் ஊனமின்றி நோற்றொழுக முன்னரே போன நாரதன் புணர்பொன்றோர்ந்திடா மானதத்தடமருங்கில் எய்தினா எய்தியாவர் நீர் யாரும் மாதவம் செய்தி எப்பொருள் சேர்தல் வெகினீர் நொய்தில் அன்னது நுவல வேண்டுமால் கைதவம் பெறா கருத்தினீர் என தந்தையாகியோன் தக்கன் ஆங்கவர்க்கு அந்திவண்ணனா அரருளும் பேற்றினால் வந்த மைந்தரேம் யாங்கண் மற்றவன் இந்தவான் தடத்து எம்மை ஏவினான் தேவதேவனை சிந்தையில் கொடை ஆவியோடு உடல் அலச நோற்றிறி ஓவில் பல்லுயிர் உதவல் பெற்றிடையே விநான்யமே என்று சொற்றன சொற்ற காலையில் துகளில் தூயவன் நல்தவம் செய்வீர் தாதன் தாளையே பற்றதாவுளீர் பயன் என்று உன்னலீர் குற்றம் யாவரே குறுகலார்களே நோற்றியாவையும் நோக்கிச் செய்வினை பிறப்புமாய்வது மாற்று வீரலீர் மயக்கம் ஏற்றம் என் கொள் நீரீகின்றும் மேயமாசு தோய் விழைவின்மை என தூயதுவோர் தடம் துறையை எய்தியும் சேய சேதகம் திளைத்தல் போலுமால் நீயீர் கொண்டதுவோர் நிலைமை தானுமே தலையது ஆகிய தவம் தனக்கு நீர் விளையதாப் பெரும் விதியின் செய்கையும் நிலையதாகுமோ நீடுநாளுடைய உலகம் இது சீரூறுவது என்றே போவதும் வருவதும் பொறுமலும் நன்கு மின்று ஆவதோர் கதியதே ஆறு உயிர்குருதியாம் நீவிர கதியினை நினைகிலீர் இறுதியும் ஒவ்வொரு பிறவியும் உம்மை விட்டு அகலுமோ சிறுவர்த்தம் உள்ளமுஞ்சே இழை மகளிர்த்தம் அறிவு மாலை இதனோர் சிந்தையும் உருவதோர் பணுவலும் ஒற்றிடும் பெற்றியே பெறுவதாம் அன்றியே பின்னருன்றாகுமோ ஆதலால் உங்களுக்கு அருள் செய்யும் தன்மையான் தாதையாகின்றது ஓர் தக்கனே எனினவன் பேதையாமீசனால் பெருவளம் பெற்றவன் பாத தாமரையின ஆங்கு அவன் மையலோ நாதலால் அவன் அருள் நீங்களும் மனையரே நெறிதரும் தேசிகன் தீங்கெலாம் நீக்கியே சிவகதி பால் பட ஓங்கு பேர் அருளோடும் உணர்த்துவான் அல்ல முந்துமாயிரவரும் முன்பரி பொய்கை வாய் தந்தை தன் பணியின் மூதாதை போல் நல்கவே வந்துளார் நோற்றுழிமயலரத் தேற்றியே அந்த மா நெறி நிரி அறிய வீடு அருளினா என்னலும் நாரதன் எழில் மலர்தாளினை சென்னிமேல் சேர்த்தியே சிறியரே முயவே உன்னிண்டே நீர் உணர்த்து மே நெறியினை இன்னதென்று உணர்கிலேம் எமக்கு அருள் புரிதிர என்பவர்க்கருள் புரிந்து எண்ணிலார்வத்தொடு நன் பொருட்காட்சியை நானுமக் உதவியே வன்புலத்தாறு போய் மதி மருண்டு இன்பமும் துன்புமுற்று ஊழல் பவன் தொலைவு செய்திடுவனால் ஆதியார் அதிகார் தாளினை அருளொடே வழிபடும் நீதியாம் நீதினார் நிலைமையாய் நின்றிடும் பாத நான்கு அவர் பெரும் பதமும் நான்கு அதன் உள்ளே போதியார் பெறுவதுவோர் உயர் பெரும் கதிய முத்தி என்று இடுவதே மொழிவதுவோர் நாமமா மாத்திரம் கடவுளர்க்கு ஆயினும் தெரிவதோ நித்தன் அன்பு உருவதுவோர் நெறியராய் இருவினை ஒத்த பண்போர்களால் உணரலாமல்லதே அந்நிலை கண்ணுளாராதியாத்தாள் அடைந்து இன்னலுக்கிடையதாம் இப்பெரும் பிறவியுள் பின்னருற்றிடு சிலர் பேசுதற்கரியதோர் நன்னல தொடுக்கிழியினாலும் என்பொருவரே ஆதலால் நீ விரும் அந்நெறிப்பால் உரி மேதால் யோகினால் வீடு சேருதீர் என ஆதியாம் இறையும் உண்மைகளெல்லாம் நாதனார் அருளினால் நாரதன் உரை செய்த அன்று நாரதமுனி அவரெல்லாம் அவ்வழி நின்றிடும்படி நெறியி நெறி கொள்வான் உலகமேல் செந்தனன் பின்னரச் சிறுவராயிரவரும் ஒன்று சிந்தனையினால் உயர்த்தவத்து ஒழுகினார் உயர்த்தவக்கிழமையில் ஒழுகியே உற்று உளோர் மயல் தொலைத்து அருள் சிவன் வந்து பேரருளினால் வீடு பேரு எய்தினார் அயன் மகற்கு இனிமை குமரரும் உங்கனம் நாரதன் போதியது உணர்வுரா இங்கனம் வீடு பேறு எய்தலும் சிறுவர்கள் எங்னம் போயினார் இன்னும் வந்திலர் என அங்னம் சிறுவிதி போதத்து உணர்வால் அவர் கண்ணுறும் பொழுது தன்னின் மேதக்கமைந்தர்த்தமை நாரதன் மேவிமேதாம் ஓதித்திறம் உள்ளன கூற உணர்ந்து நோற்று தீது அற்று வீடு புகுதன்மை தெரிந்தது அன்றே தெரிகின்ற வேலை கிளர்கின்றது சீற்றம் உள்ளம் பரிகின்றது ஆவி பதைக்கின்றது பையுள் மாலை விரிகின்றது அம்மா வியர்க்கின்றது மேனி விண்ணின் திரிகின்றது கோளிறங்கு உற்றது தன் பாலகர்த்தம் செயல் கண்டு தளர்ந்து சோரும் வன் பாலினாகிய தக்கன் வரத்தை வேண்டும் என் பாலர் என்பால் இலது ஆக்கினன் எண்ணமிக்கு நண்பால் உலகத்து உழல்வானினாலும் என்றான் மேல் நாரதன் செய் புணர்ப்பு உன்னிபெகுண்டு தக்கன் நோனாது சாபம் நுவன்றே நனி நல்கேன் மகப் பெற்றது அமையும் என்ன மான் ஆர் தமையே புரிய தன்மனும் வலித்தான் இருபதின் மேலும் மூவர் என் திழை மாறே நல்கிப் பெருமைக்குள் தக்கன் தன்மன் பிரிகுவே மரீசியன் போன் கருணைக்குள் புலத்திய நங்கிரா புலகன் வசிட்டன் திருவி இல்லத் திருத்தி வேள்வி சீர்பிதராவு கேந்தான் துய்யதோர் சுபுத்தி புத்தி சுரசையே திருதி துட்டை செய்யனர் கிரியை கீர்த்தி சிரத்தையோடிளை மேதா மைவிழிக் கத்தி சாந்தை பபுவை முன் தருமன் வேட்டு பொய்த் தவிர இருபானே எழுப்புதல் வரை மன்னோ கேதமில் பிரகு கியாதியைக் கொண்டு புள்ளி ஏதமில் விதாத்தா தாத்தா என்று இரு சிறாரை சீதள வனசம் கொண்ட செம் திருவையும் முன் தந்து மாதவன் தனக்கு நல்கி மாதவத்தில் இருந்தான் தாரணி புகழ் மரிசி சம்பூதி தன்னை வேட்டாங்கு பிணாக்கள் ஈந்தான் இவர் வழி பிறந்தார் பல்லோர் போரியல் புலத்தை வென்ற புலத்திய முனிவன் என்பான் நாரி சன்னதியை வேட்டு நன்மகார் பலரை தந்தான் அங்கிராமிருதி என்னும் ஆயிழை தனை மணந்து பங்கமில்லங்கி தீரன் பரதனா மகாரைப் பெற்று மங்கையர் நால்வர் தம்மை மகிழ்ந்துடன் அளித்தான் அன்னார் தங்குடி பிறந்த மேலைத் தவத்தரும் அளப்பிலோரா பெருமை கொள் புலகன் என்போன் பிரருதியைக் கொண்டு தத்தா திரிதனை பயந்தான் அன்னோன் சீர்வழி போந்தான் பொறுமை சேர்வசிட்டன் என்போன் ஊர்ச்சையை மனஞ்செய்தாங்கோர் தெரிவயை சிறப்பில் தந்த அத்திரி என்னும் மேலோன சூயை தன்னை வேட்டு சக்தி நேத்திரனே திங்கள் சனி சங்கதானன் என்னும் புத்திரர் தம்மை தந்தான் பொங்குதி வேட்டு நெத்திரல் படைத்தமைந்தர் மூவரை விரைவடையேந்தா கவி புகழ்கிறது வானோன் கமைதனை மணத்திற்கூடி உவகையின் மூன்று பாலர் உதவினன் பிதராயன் போன் சுவதை என்று சைக்க நின்ற துடியடை தன்னை வேட்டு தவலரும் சிறப்பின் மேனை தரணி மங்கையரை தந்தா அந்த நல் மேனை தன்னை ஆர்வமோடு இமவான் கொண்டான் முந்தூரு தரணி தன்னை முறையினால் மேறு வேட்டு மந்தரகிரியை நல்கமற்று அது நோற்று முக்கண் எந்தை தன்னிடத்திய ஞானான்றும் இருந்திடப் பெற்றது அன்றே விண் மேறு பின்னர் வேலை என்பவளை நல்கி தன்னுரு கடற்க நல்கச் சரவணியன் பெண்ணினை அனையன் பெற்றுப் பெறும் புகழ் பிராசினப் பேர் அண்ணலுக்கு உதவ அண்ணான் ஐ மகாரைத் தந்தா